அதனால் அவள் மீது அவன் கோபமாக இருந்தால் விடியும் வரை வானவர்கள் அந்த பெண்ணை சபிப்பார்கள் என்று நபிசல்லு அலிஹி வசல்ல கூறினார்கள் நான்கு முஸ்லிம் ஒன்று நான்கு மூன்று புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது தன் கணவனின் படுக்கையிலிருந்து ஒதுங்கியவளாக ஒரு பெண் இரவை கழித்தால் விடியும் வரை அவளை வானவர்கள் சபிக்கின்றனர் என்று நபி சொல்லு அனிஹின் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக ஒரு மனிதன் தன் மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவள் மறுத்துவிட்டால் அவளை அவன் திருப்தி கொள்ளும் வரை அவள் மீது வானத்தில் உள்ளவன் கோபப்படாமல் இருப்பதில்லை என நபி சொல்லலா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்